நற்றினை வானொலியோ இன்றைய தகவல் துறையை வழங்குகிறார் திருவாரூர் மாவட்டம் இருந்து அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் வானவில் தோன்றும் போது வானம் நமது கண்களுக்கு மிக அழகாகிறது அதுபோல் நமது வாழ்க்கையில் நம்பிக்கை தோன்றும் போது நமது வாழ்க்கையும் மிகவும் அழகாகிறது நீ எப்படி வாழ்கிறாய் என்று யார் கேட்டாலும் உடனே நாம் சற்றும் சிந்திக்காமல் நாங்கள் உழைத்து வாழ்கிறோம் என்றே சொல்லுவோம் உழைப்பு ஒருவனை மேம்படுத்தும் தலை நிமிர்ந்து வாழ வைக்கும் உழைப்பால் உயர்ந்தவர்கள் அனைவராலும் விரும்பப்படுவார்கள் போற்றப்படுவார்கள் அவர்கள் பிறருக்கு வழிகாட்டியாகவும் முன் உதாரணமாகவும் திகழ்வார்கள் உழைப்பவர்கள் ஆரோக்கியமாகவும் நல்ல எண்ணம் கொண்டவர்களாகவும் இருப்பார்கள் உழைப்பு மட்டும் நல்லவர்களாக இருக்க போதாது அந்த உழைப்புடன் ஒவ்வொரு ஒரு இடத்திலும் நேர்மையும் இருக்க வேண்டும் நேர்மை என்று சொல்லும்போது இந்த கதைதான் எனக்கு நினைவுக்கு வருகிறது ஒரு மருத்துவரிடம் வேலை கேட்டு சென்றான் ஒரு இளைஞன் அந்த சமயம் அவரிடம் இருந்த தனது பழைய காரை விலைக்கு வாங்க வந்த ஒருவரிடம் பெருமையாக பேசிக்கொண்டு தன்னுடைய காரை விற்பதற்காக அவர் ஏற்பாடு செய்து கொண்டிருந்தார் வாங்க வந்தவரோ அவர் பேசும் பேச்சு சாதுரியத்தை பார்த்து வியந்து உங்கள் கார் நல்ல கண்டிஷனில் இருந்தால் எனக்கு மிகவும் மகிழ்ச்சி உங்கள் காரை நீங்களே ஒட்டி வந்து எங்கள் வீட்டில் கொடுத்து விடுங்கள் நான் நீங்கள் சொல்லும் பணத்தையும் கொடுத்து விடுகிறேன் என்றார் மருத்துவரும் தன்னிடம் வேலை வந்து நிற்கும் இளைஞனை பார்த்து நீ இந்த காரை ஓட்டு சென்று பத்திரமாக அவர் வீட்டில் கொண்டு வந்து விட்டு விடு நான் உனக்கு வேலையும் தருகிறேன் கார் விற்ற பணத்தில் கிடைக்கும் பணத்தில் ஒரு தொகையை உனக்கு கமிஷனாகவும் தருகிறேன் என்றார் இளைஞனும் மிகவும் மகிழ்ச்சியுடன் கார் வாங்க வந்தவரை அழைத்து கொண்டு மிகவும் பொறுமையாகவும் நேர்த்தியாகவும் சாதுரியமாகவும் ஒட்டி சென்றான் சமத்தாக கொண்டு போய் காரை அவரது வீட்டில் கொண்டு போய் விட்டான் கார் வாங்கியவர் கார் நல்ல கண்டிஷனில் உள்ளதா என்று உண்மையை சொல் என்றார் இளைஞனை பார்த்து இளைஞனும் கார் நல்ல கண்டிஷனில் உள்ளது என்று சொல்ல வந்தவன் திடீரென்று இல்லை இல்லை என்று கூறிவிட்டான் காரணம் அவன் எதிரில் இருந்த ஒரு படத்தில் நேர்மை உன்னை காக்கும் உண்மை உன்னை வாழ வைக்கும் என்று எழுதப்பட்டிருந்த வரிகளை பார்த்ததனாலேயே அவன் அவ்வாறு கூறினான் கார் வாங்கியவரும் இவனின் சாதுரியத்தையும் கெட்டிக்க தனத்தையும் மிகவும் வியந்தார்ந்த காரை அவ கஷ்டப்பட்டுதை அவர் கவனித்துக் கொண்டே வந்தார் மேலும் அவர் இளைஞனை பார்த்து உன் நேர்மையை பாராட்டுகிறேன் உனக்கு மருத்துவர் வேலை தருகிறேன் கமிஷன் தருகிறேன் என்று சொல்லியும் கூட நீ உண்மையையே பேசியதால் எனக்கு மிகவும் உன்னை பிடித்திருக்கிறது நீயே விரும்பினால் நான் உனக்கு வேலை தருகிறேன் நீ இங்கேயே என்னிடத்திலே நீ வேலை பார்க்கலாம் என்று கூறினார் அவனது நேர்மைக்கும் அவன் செய்த பணிக்கும் உடனேயே அவனுக்கு பாராட்டும் பரிசும் கிடைத்ததை பார்க்கும் போது நாமும் அனைவரும் நேர்மையையும் எடுத்துக்கொண்ட பணியில் முழு ஈடுபாடு கவனம் ஆர்வம் உழைப்பு என்பதை தன்னகத்தே கொண்டு செயல்படுவோம் இதையே வள்ளுவ நயனோடு நன்றி பிரிந்த பயனுடைய பண்பு பாராட்டும் உலகு என்கிறார் அதாவது அறத்தையும் பிறர் நலன் கருதி வாழும் பண்புடையவர்களின் செயலையும் இந்த உலகம் போற்றும் நல்ல பண்புடையவர்கள் இந்த உலகில் வாழ்வதாலேயே இந்த உலகம் நிலைத்திருக்கிறது வாய்மையை கடைபிடிப்போம் நேர்மையாக வாழ்வோம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் இதுவரை உங்கள் செவிகளுக்கு தகவல் துணியால் விருது படைத்தவர் தேன்மொழி முத்துக்குமாரசுவாமி